ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்று அறிவிக்கின்றார்கள் ஒருவருக்கு ஒருவர் உறவை துண்டித்துக் கொள்ளாதீர்கள் ஒருவருக்கொருவர் பகைமை கொள்ளாதீர்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் நீங்கள் அல்லாஹுவின் அடிமைகளாக சகோதரர்களாக இருங்கள் ஒரு முஸ்லிமுக்கு தன் சகோதரரை மூன்று நாட்களுக்கு மேல் வெறுத்திருக்க அனுமதி இல்லை என்று நபி சல்லு அவர்கள் கூறினார்கள் ஆறு பூஜ்யம் ஆறு ஐந்து முஸ்லிம் இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது